ஏழு அபு ஜு ராகும் கூறியதாவது நபிசல்லும் அவர்கள் ஒரு நாள் எங்களிடம் புறப்பட்டு வந்தார்கள் அவர்களுக்கு ஒழு செய்யப்பட்டு அதில் அவர்கள் ஒழு செய்தார்கள் அவர்கள் மீது வைத்த தண்ணீரில் இருந்து மக்கள் எடுத்து அதை தங்கள் மீது தடவிக்கொண்டார்கள் நபிசல்லும் அலஹிவசல்லம் அவர்கள் அசரையும் இரண்டு இரண்டு ரக்காதுகளாக தொழுதார்கள் அவர்களுக்கு முன்னால் ஒரு கை இருந்தது